ஏழு கூறினை விட ஜமாத்துடன் அதாவது ஒருவர் உழு செய்து அதை அழகாகவும் செய்து பின்னர் தொழ வேண்டும் என்ற எண்ணத்திலேயே பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு செல்வாரானால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் ஒரு பாவத்தை அழிக்கின்றான் அவர் தொழுமிடத்தில் இருக்கும் போதெல்லாம் அவருக்காக மலக்குகள் பிரார்த்திக்கின்றனர் தங்கள் பிரார்த்தனையில் இறைவா நீ இந்த மனிதனின் மீது அருள் புரிவாயாக உனது கருணையை அவருக்கு சொரிவாயாக என்றும் கூறுவார்கள் உங்களில் ஒருவர் தொழுகை எதிர்பார்த்திருக்கும் போதெல்லாம் அவர் தொழுகவிலேயே இருக்கின்றார் இதை அபுகுரேதாரதியில்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்